சச்சிதானோத்தியேத்தாபயா வய நுமையம் சாத்திரப்பச்சாத்துக்காத்மா விஜஞஞே அந்தரிஷர் என்கிற யோகியானவர் நிமிச்சக்கரவர்த்திக்கு மாயாவுடைய ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கார் அந்த மாயாவோட ஸ்வரூபத்தை சொல்கிறதுக்காக தான் உபதேசத்தை தொடங்கியிருக்கிறார் அந்தரிக்ஷர் அனைத்து உயிர்களுக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடிய அந்த ஆதி புருஷன் மாயாசக்தியினால் இந்த ஸ்லோகத்தில் இல்லை நம்ம சேர்த்துக்கணும் அதை மாயாசக்தியினால் இந்த பஞ்ச கொண்டு உயர்ந்த தாழ்ந்த ஏற்றத்தாழ்வுடைய சரீரங்களையெல்லாம் படைத்தான் அப்படிங்கிற விஷயத்தை நேற்றைக்கு படித்தோம் அதில் இன்னும் ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு இந்த ஜீவாத்மாவுக்கு வாழ்க்கையின் உண்மையை புரிய வைக்கணுங்கிறதுக்காக ஆனந்தமே வடிவான இறைவனை உணர வேண்டும் என்பதற்காக பகவான் சிருஷ்டி பண்ணினார் அப்படின்னார் அது மாத்திரமில்லை தன்னுடைய அம்சமாக இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கெல்லாம் புலநின்பத்தை அனுபவிக்கிறதுக்காகவும் தங்களுடைய ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சு மோட்சத்தை அடையிறதுக்காகவும் அதாவது அற வழியில் அர்த்த காமங்களை நுகருவதற்காகவும் அறத்தை செய்து மனதை பண்படுத்தி உண்மையை உணர்ந்து விடுதலை பெறுவதற்காகவும் இந்த படைப்பை இவ்வாறு உருவாக்கியிருக்கிறார் என்று மேலும் ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறார் ஸ்ரீதர சுவாமிகள் அது பற்றி ஒரு ஸ்லோகத்தையும் அவர் மேற்கோள் காற்றார் बुद्धंद्रिया मन प्राणा जनाना असृज प्रभु मात्रार्थ भवार्थ आत्मने कलनाय च और श्लोक वेदस्तु अ पढ़ते इत स्लोक अर्थें इपड़ी उयक उ उपकार पड़ पंच महाभूत सृष्टिकप ஷரீரங்களுக்குள்ள உயிர்களுக்குள்ள அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அந்த பகவான் மனமாகும் ஏகதா தசதான்னு சொல்லியிருக்கு ஏகதாங்கிறது மனசுனால மனசா அப்படின்னு அர்த்தம் மனசாகவும் தஷதா பாக்ய இந்திரியங்கள் பஞ்சஞானேந்திரியங்கள் பஞ்ச கர்மேந்திரியங்கள் பாக்ய இந்திரிய தன்னை விரித்து அந்தந்த விஷயங்களை நுகருகிறார் பகவத்கீதையில் இருக்கிற ஸ்லோகத்தோட தாத்யம்தான் பதினஞ்சாவது அத்தியாயத்தில் மமை வாம்சோ ஜீவலோக்கே ஜீவூதனாத்தன மனசிரீந்திரியா பிரகிருஸ்தானி கரிஷதி உத்ராமந்தம் ஸ்தித்தம் வாபி புஞ்சானம் வாணான்வித்தம் விமூடா நாநூஷியி பசியி ஜானச்சுஷா அந்த ஸ்லோகத்துக்கும் இதுக்கும் ஒரு சாமியம் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதுதான் இந்த ஸ்லோகத்தில் இருக்குது இவ்வாறு இதெல்லாம் சிருஷ்டி பண்ணின அந்த பகவான் உள்ளுக்குள்ளே வியாபிச்சிருக்கார் பிரவிஷ்டா பஞ்சதாதுபிஹி திருஷ்டானி பூதானி பிரவிஷ்டா உள்ளே நுழைந்தது மாத்திரமல்ல மனதாகவும் இந்திரியங்களாகவும் தன்னை பகுத்து கொண்டு விஷயங்களையெல்லாம் நுகருகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்கிறார் எத்வா தம் ஆத்மானம் பற்றி குணான்னு விபஜனு ஜுஷத்தே பிரியத்தே இத்தியர்த்தா அந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் அந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் அதாவது குணாத்மகமான இந்திரியங்களையும் விஷயங்களையும் படைத்து அதன் மூலம் திருப்தி அடைகிறார் அப்படிங்கிற அர்த்தத்தையும் கொடுக்கறது ஆக சாரம் என்னன்னா இறைவன் தன்னுடைய மாயா சக்தியினால் தன்னையே பலவாறாக தோற்றுவித்து கொண்டு அப்படி ஒரு அர்த்தம் உயிர்களுக்காக படைப்பை செய்து கொண்டு தானும் அவற்றுள் நுழைந்து அவர்களோடு சேர்ந்து அனுபவிப்பவர் போல காணப்படுகிறார் என்பது கருத்து இந்த கடைசியில் ஒரு ஸ்லோகம் வந்து இதுவே பகவானுடைய மாயை நேற்றுக்கு பார்த்தோம் ஏஷா மாயா பகவதா இதுவே பகவானுடைய மாயை பகவான் தூய உணர்வாகிய தன்னை மாயையினுடைய பிரபாவத்தினால் இப்படி வேறுராக காட்சி அளிக்கிறார் இதுவே இறைவனுடைய மாயை என்று உணர்ந்து கொள்க என்பது கருத்து ஏவம் சிருஷ்டானி பூதானி பிரவிஷ்ட பஞ்சதாதுபி ஏகதா தசதாத்மானம் விபஜஞ்சுஷதே குணான் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிவோம்